குற்றில் வாழறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் கற்றைவார் தடையும் கண்ணல் கண்ணுதல் பாதும் நண்ணி மற்றோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம் பெம்மார் கற்றிலாதவரைக் கண்ட அம்மா நாம் அஞ்சுமாரே வெறுவரேன் வெட்கை வந்தால் வினை கடல் கொளினுன் இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றி மற்றோர் தேவர் என்ன அருவராதவரை கண்டால் அம்மனாம் கஞ்சுமாரே பன்புலால் வேலுங் அஞ்சேன் வளைக்கையார் கடைக்கண் கஞ்சேன் என்பெல்லாம் உருக நோக்கி அம்பனத்து ஆடுகின்ற என் பொல்லாமணியை அன்பில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன் வெளிய நீராடு மேனி வேதியன் பாதம் நண்ணி துளியுலாம் கண்ணராகி து உலாம் கண்ணராகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அணிகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு பிணியலாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன் துணி நிலா அணுகினான் தன் தொழும் வரோடு அழுந்தி அம்மாள் திணி நிலம் பிளந்தும் காணாங்க வெண்ணூறு அணுகிலாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே வாளுலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டிடினும் அஞ்சேன் தோளுலா நீட்டம் ஏற்றம் தொற்பதம் கடந்த கப்பன் தாளதாமறைகள் ஏத்தி தடமல புனைந்து நையும் ஆளலாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமா தகை விழா படியும் அஞ்சேன் சாதலை முன்னம் அஞ்சேன் புகை முகந்து எறிகை வீசி பொலிந்த அம்பலத்துளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டான் அம்மா நாம் அஞ்சு மாறே கரி அஞ்சேன் தடல் விழி உழுவஞ்சேன் வெறி கமிழ் அப்பன் விண்ணவர் அண்ணமாட்டா செறிதரு கடல்கள் ஏத்தி சிறந்து இனிது இருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு மஞ்சுளாம் உருமும் அஞ்சேன் மன்னரோடு உறவும் அஞ்சேன் நஞ்சமே அமுதமாக்கும் நம்பினான் gambiranai senjame aandukundaan tirumundam tiṭa maatadu anjuvaar avarai kaṇḍaan amma naam anjumaare kōnilavali anjen kūṭṭuvam sīṟṟam anjen kūṭṭuvan sīṟṟam anjen nīnilāṇiyināne வாணிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்றேத்தமாட்டார் ஆனலாதவரை கண்டார் அம்மா நாம் கஞ்சு மாறே ஆனலாதவரை கண்டால் அம்மா நாம் கஞ்சு